வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு திருத்தந்தையாக பதவியேற்ற ஏழாம் அர்பன் தான் பதவியேற்ற பதிமூன்று நாட்களில் இறந்தார் இவரே மிக குறுகிய காலம் திருத்தந்தையாக இருந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பென்சில்வேனியாவின் லான்காஸ்டர் நகரம் இந்த ஒரு நாள் மட்டும் ஐக்கிய அமெரிக்காவின் தலைநகராக இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் வசித்த யூதர்களுக்கு அந்நாடு ஃப்ரெஞ்சு குடியுரிமையை வழங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு மெக்சிகோ ஸ்பெயினிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உலகின் முதலாவது பயணிகள் ரயில் இங்கிலாந்தில் சேவைக்கு விடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எஸ்எஸ் ஆர்க்டிக் நீராவி கப்பல் அட்லாண்டிக் கடலில் மூழ்கியதில் 300 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சிகாகோவில் இடம்பெற்ற உலக சமயங்களின் பாராளுமன்ற மாநாடு முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் முதல் தடவையாக இ இசிகோல்ட்டு எம்சி டூ என்ற சமன்பாட்டை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா சீன குடியரசை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பாலி இனத்தின் கடைசி புலியும் கொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக பொறையின் போது ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி ஆகிய முத்தரப்பு நாடுகளின் உடன்பாடு பெர்லின் நகரில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானின் ஹொன்சூ நகரில் இடம்பெற்ற புயலில் ஐயாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு மியான்மரில் இராணுவ ஆட்சியை எதிர்க்க மக்கள் ஆட்சிக்கான தேசிய அமைப்பை ஆங் சாங் சூச்சி உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆப்காசியாவில் சுகுமி நகரில் ஜார்ஜிய பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் மொஹமது அமார் தலைமையிலான தலிபான் தீவிரவாதிகள் காபுல் நகரை கைப்பற்றி அதிபர் புர்ஹானிதீன் ரபானியை ஆட்சியிலிருந்து விரட்டினார்கள் முன்னாள் அதிபர் முகமது நஜிபுல்லா காபுல் நகர மின்சாரக் கம்பத்தில் மக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு கூகுள் தேடுதளம் ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீன விண்வெளி வீரரான ஸாய் ஸிகாங் விண்வெளியில் நடந்த முதலாவது சீன வீரர் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பகத்சிங் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவன் யாழ்ப்பாணம் ஏலத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜி வரலட்சுமி தென்னிந்திய நடிகை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு புகழேந்தி தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு எஸ் சோப்ரா பாகிஸ்தானி இந்திய இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாகேஷ் நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அமிர்தானந்த மயி இந்திய குரு ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லீலாவதி தமிழக இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சுதா சந்திரன் இந்திய பரதநாட்டிய கலைஞர் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரெண்டன் மெக்கல்லம் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி ஆண்டு காயத்ரி ஜெயராம் இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ராஜாராம் மோகன் இந்திய சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமினி ராய் வங்காள கவிஞர் பெண்ணியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீர்காழி இரா அரங்கநாதன் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டி ஆர் தமிழக வேதியியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகமது நஜிபுல்லா ஆப்கானிஸ்தானின் ஏழாவது அரசு தலைவர் இரண்டாயிரமாவது ஆண்டு அ மார்கு ஈழத்து ஓவியர் 2008 எட்டாம் ஆண்டு மகேந்திர கபூர் இந்திய பாடகர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வில்சன் கிரேட் பேட்ச் செயற்கையாக உட்பொருத்தக்கூடிய இதய முடுக்கியை கண்டுபிடித்த அமெரிக்க பொறியாளர் இவர் நாளின் சிறப்புகள் உலக சுற்றுலா தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே